12th ரெக்கார்டிங் 12th பன்னெண்டாவது ஒன்பதாவது சாப்டர் பரிசுத்த ஆவிகள் அகஸ்தீஸ்வரம் ஆசிரமத்தில் இருந்து சீடனை பின் தொடர்ந்த மாத்தாண்டவர்மனம் மெல்லிளங்கோதையும் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லப்பரை கூட சந்திக்க முடியவில்லை நேரே ஒரு வேட்டுவர் குடிலுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனான் சீடன் அந்த குடிலை பார்த்த உடனேயே மெல்லிளம் கோதைக்கு வியர்த்தது அந்த சிவப்பு மூக்குத்திக்காரியை அழைத்து கொண்டு போன அதே குடில் உள்ளே நுழைந்ததும் நுழைந்ததும் அவள் மார்த்தாண்டவர்மனை பார்த்து இங்கேதான் அவள் என்னை அழைத்து வந்தாள் என்றாள் என்ன ஏது என்று மீண்டும் நினைவுபடுத்தி கேட்கும் நிலையில் மார்த்தாண்டவர்மன் இல்லை நாட்டை பறித்து ரவிவர்மன் தன்னை காட்டிலும் தேடிக்கொண்டிருக்கானே என்று தேடிக்கொண்டிருக்கிறானே என்று எண்ணிய போது அவன் உள்ளம் குதித்தது தெய்வ வழிபாட்டின் மீதே அவனுக்கு அவநம்பிக்கை தோன்றிற்று இறைவன் திருப்பணி எவ்வளவோ செய்தும் தெய்வம் சேரமான் குடும்பத்துக்கு எதிராகவே இருப்பது போல அவனுக்கு வஞ்சகம் அரியாத மார்த்தாண்டவர்மன் கண் கலங்கினான் சீடன் அவர்களை உள்ளே வைத்துவிட்டு வெளியே வந்து கதவை சாத்தி போட்டினான் வெளியே நின்றபடி நமோ நாராயணா என்று ஒரு குரல் கொடுத்தான் அந்த குரல் வேட்டுவர்களுக்கு ஒரு பரிபாஷையாகும் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபரை வேட்டுவர்கள் சாமி சாமி என்று அழைப்பார்கள் ஆசிரமத்துக்கு வெளியே நமோ நாராயணா என்ற குரல் ஓங்கி உரைத்தார் சுவாமிக்கு ஏதோ ஆபத்து என்ற பொருள் அந்த குரல் காதல் வித காதல் விழுகிறதோ அவர்கள் எல்லாம் நமோ நாராயணா என்று ஒலிப்பார்கள் ஒலித்தபடியே முதல் குரல் வந்த இடத்தில் எல்லோரும் கூடிவிடுவார்கள் சீடனின் குரல் கேட்டு நூற்றுக்கணக்கான வேட்டுவர்கள் அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள் அதே நேரத்தில் ரவிவர்மனின் படைகள் ஸ்ரீவல்லபரின் ஆசிரமத்துக்குள் நுழைந்தன அவர்களில் சுமார் ஐம்பது பேரே இருப்பார்கள் பல்வேறு திசைகளிலும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பிரிந்து சென்று தேடும் ப படைகளில் அது ஒரு குழு அவ்வளவுதான் உள்ளே புகுந்த படைகள் சுற்று தேடின உள்ளே சுரங்கப்பாதை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தன ஸ்ரீவல்லபர் பூஜை செய்யும் சிலையை உருட்டி தள்ளினார் அந்த படைகளுக்கு தலைமை தாங்கி வந்தவன் ஸ்ரீவல்லபரை நெருங்கினான் ஒரு ஈட்டியை அவர் மார்பில் சாய்த்தபடி ஏ சந்யாசி மரியாதையாகச் சொல் மார்த்தாண்டவர்மன் எங்கே என்று கேட்டார் ஸ்ரீவல்லபர் சிரித்தார் சிரிக்கிறாயா மரியாதையாக சொல்லவில்லை என்றால் உன் தலையை அறுத்து இந்த ஈட்டியிலேயே ஈட்டியிலேயே சொருகி மன்னறுப்பிறான் சேரமான் ரவிவர்மர் காலனியில் போடுவோம் என்றான் அவன் ஸ்ரீவல்லபர் மீண்டும் சிரித்தார் ஒருவன் அவர் கைகளை பின்புறமாக கட்டினால் சீடர்களின் கைகளையும் மற்ற வீரர்கள் கட்டினார்கள் உங்களை கட்டி இந்த குதிரைகளிலேயே இழுத்து கொண்டு போகிறோம் வஞ்சிக்கு வந்து உண்மைகளை கக்குங்கள் என்றான் ஒருவன் ஸ்ரீவல்லவர் அப்போதும் சிரித்தார் ஆனால் சீடர்களால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் உரத்த குரலில் நமோ நாராயணா என்று ஒலித்தார்கள் அந்த குரல் குடிலருகே கூடி நின்ற வேட்டுவர்கள் காதில் விழுந்தது அவர்களிலே சிலரை குடில் அருகேயே நிறுத்திவிட்டு மற்றவர்கள் அவர்கள் ார்கள்த்தை நெருக்கும்போது ஸ்ரீவல்லவரை ஒரு குதிரையில் படுக்க வைத்து கயிற்றால் கட்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ரவிவர்மனின் படை வீரர்கள் சுவாமிக்கு நேர்ந்த கதியை பார்த்ததும் வேட்டுவர்களின் ரத்தம் குதித்தது ஸ்ரீவல்லவரின் மீது உயிரியே வைத்திருந்த வேட்டுவர்கள் ஆத்திரத்தோடு படை வீரர்கள் மீது பாய்ந்தார்கள் அவர்களின் உண்மைக்காக போராடுபவர்கள் ரவிவர்மனின் படை வீரர்களும் பொருளுக்காக போராடுபவர்கள் ரவிவர்மனின் வீரர்கள் அனைவரும் ஒருவர் மீதமில்லாமல் பிணமாக்கப்பட்டார்கள் தளபதியின் பிணத்தை தவிர ஒவ்வொரு பிணத்தையும் வேட்டுவர்கள் இறுதிச் சடங்குகளுக்காக அப்புறப்படுத்தினார்கள் போனவர்கள் போக மிச்சமிருந்த வேட்டுவர்கள் ஸ்ரீவல்லபரை பயபக்தியோடு குதிரையிலிருந்து இறங்கி அவர் காலில் விழுந்து தண்டனை ார்கள் சிலர் ஓவென்று அழுதுவிட்டார்கள் படைத்தளபதியின் சடலத்தை ஒருவன் குதிரையிலே கட்டினான் குதிரையை ஓங்கி முழிச்சவு காலை அடித்தான் குதிரை அந்த சடலத்தோடு வஞ்சி நோக்கி பறந்தது மற்ற குதிரைகளை கையற்படுத்திக்கொண்டு வேட்டுவர்கள் ஸ்ரீவல்லபரையும் சீடர்களையும் அழைத்து கொண்டு மார்த்தாண்டவர்மன் தங்கியிருந்த குடிலை நோக்கி புறப்பட்டார்கள் குடிலருகே வந்து அன்பும் பாசமும் பொங்கி வழிய நின்ற வேடர்களை கண்டதும் பக்குவஞானி ஸ்ரீவல்லபரின் கண்களிலும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது குடிலை திறந்த மார்த்தாண்டவர்மனையும் மெல்லளம் கோதையையும் வெளியே அழைத்து வந்தான் முதல் சீடர் ஸ்ரீவல்லவர் சொன்னார் என் அன்புக்குரிய குழந்தைகளே மனிதகுலம் முழுவதும் உங்களைப் போல கள்ளம் கபடின்றி இறந்தால் கள்ளம் கபடுமின்றி இருந்தால் வைகுந்த நாயகனை நாம் வணங்குவது போய் அவன் நம்மை வணங்கியிருப்பான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தால் நான் உங்களை பிரியும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன் ஆழ்வார் திருமகனை அரசலம் குமரனை காப்பாற்றி கொடுத்த உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்லப்போகிறேன் ஏழு மலையையும் ஒரு மாலையாக்கி உங்கள் தோலுக்கு போட்டாலும் என் மனம் நிறைவு பெறாது உங்களுக்கு நான் எதுவும் செய்ததில்லை எனக்கு நீங்கள் செய்யாத உதவியே இல்லை தானே முளைத்து தானே தண்ணீர் குடித்து தானே வளர்ந்து தன்னையே வழங்கும் பனைமரம் போல தன்னலமற்ற பணிபுரிந்த உங்களை கண்ணன் காப்பாற்றுவான் ஆயர் அருமருந்து இங்கே ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பான் காலம் கண் திறக்கும் போது மீண்டும் நாம் சந்திப்போம் இப்பொழுது நாங்கள் புறப்படுகிறோம் வேட்டுவர்களில் பலர் விம்மி விம்மி அழத் தொடங்கினார்கள் சாமி சாமி என்று கதறினார்களே தவிர தடுக்க முடியவில்லை இனி இங்கிருந்தால் ரவிவர்மனின் ஆயிரக்கணக்கான படைகள் வரக்கூடும் குறை தொகையினராய் உள்ள வேட்டுவர் குலைமை நாசமாகி விடக்கூடும் நான் மார்த்தாண்டவர்மனையும் காப்பாற்றி உங்களையும் காப்பாற்ற விரும்புகிறேன் எங்களுக்கு விடை கொடுங்கள் நாங்கள் கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறோம் என்றார் ஸ்ரீவல்லபர் மீண்டும் சாமி சாமி என்று வேட்டுவர்கள் கதறினார்கள் வேட்டுவ பெண்கள் எல்லாம் ஓடிவந்து காலில் விழுந்தார்கள் கடைசியாக ஒருமுறை நமோ நாராயணா என்றார் ஸ்ரீவல்லபர் அ um... முன்பு தாலாட்டாகவும் பின்பு போர் பாட்டாகவும் பாடிய வேட்டுவர்கள் இப்பொழுது ஒப்பாரியாக அதை பாடினார்கள் ஸ்ரீவல்லவர் மாட சீடர்கள் மார்த்தாண்டவர்மன் மெல்லிளங்கோதை அனைவரும் குதிரையிலே எறி அமர்ந்தார்கள் வேட்டுவர்களிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டார்கள் இது கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோவில் கற்றழிகள் ஆரம்பமாகிவிட்ட காலம்தான் என்றாலும் இந்த கோயில் ஒரு சுதை கோவில் சேரநாட்டு அரச பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அரசு வீற்றிருந்த சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் இதனை கட்டினான் என்பார்கள் ஆகவேதான் அது புதை கோயிலாக இருக்கிறது என்பார்கள் எட்டாம் நூற்றாண்டில் கற்றடிகள் ஆரம்பமான போது மாற்றி கட்டப்படவில்லை பல வகையான மண்டபங்களை கொண்டது இந்த கோவில் சுற்றிலும் அடர்த்த இந்த கோவிலுக்கு யானைகளையே நிபந்தம் விட்டவர்கள் பலர் பறவைகள் விலங்குகளின் சரணாலயம் போலிருந்த அந்த காட்டில் அவற்றுக்கு ஆசி புரியவே பகவான் கிருஷ்ணன் அங்கே அமர்ந்திருந்தான் பெரும் ஜோற்று ஊதியன் கட்டியது என்பது உண்மையோ பையோ காட்டு வழி பெரும் சோறு படைக்கும் கோவிலாகவே அது அமைந்திருந்தது அந்த கோவிலை பல தலைமுறைகளாக காப்பாற்றி வந்தது ஒரு நம்பூதிரி குடும்பம் அந்த குடும்பத்தின் அப்போதைய வழி கிருஷ்ணன் நம்பூதிரி நள்ளிரவில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது ஏராளமான அகல் விளக்குகளை எரியவிட்டு கொண்டு உள்ளே படுத்திருந்த கிருஷ்ணன் நம்பூதிரி யாரோ அதிதிகள் வருகிறார் என்று அறிந்து கதவை திறந்தான் கிருஷ்ணன் நம்பூதிரிக்கு சுமார் இருபத்தைந்து வயது இருக்கும் ஓயா மடம் என்று சொல்லத்தக்க அந்த கோவில் மடத்துக்கும் அவனே தலைவன் ஆகவே வரும் அதிதிகளுக்கும் அமுது படைப்பதோடு அன்றே அவர்கள் அவர்கள் தங்கும் வசதிகளையும் செய்யக்கூடியவன் அவனே அவன் கதவை திறக்கவும் வாசலிலே குதிரைகள் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது எல்லோரையும் உள்ளே அழைத்து கோரைப்பாய்களை விரித்து உட்கார வைத்தான் கிருஷ்ணன் நம்பூதிரி மகனே நீ தான் இந்த கோயில் காப்பவனா என்று கேட்டார் ஸ்ரீவல்லபர் ஹம்மாம் சுவாமி என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரே அருகில் நின்ற மார்த்தாண்டவர்மன் அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தான் கவனித்தான் கவனித்து கொண்டே இருந்தான் என்ன ஆச்சரியம் அவன் முழுக்க முழுக்க மார்த்தாண்டவர்மனைப் போலவே இருந்தான் பத்து சூனியக்காரர் அதிகாலையில் அரண்மனைக்கு திரும்பினான் ரவிவர்மன் சாதாரணமாக யூஜியானாவின் இல்லத்துக்கு சென்று அவன் திரும்பும்போது எல்லாரும் விழிப்பதற்கு முன்பாக திரும்பிவிடுவது வழக்கம் இப்போது அரண்மனையில் காவலர்களைத் தவிர மற்ற அனைவருமே தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று கருதித்தான் அவன் அரண்மனையை நோக்கி வந்தான் ஆனால் அங்கே தாவளி சகோதரிகள் விழித்து மற்ற சகோதரிகள் அனைவருக்கும் தான் கண்ட காட்சியை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தால் சாலியூர் தாவளி அவர்களும் திகைப்போடு அதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சாதாரண காலத்திலேயே சகோதரன் எங்கே சென்றான் எப்போது மீனன் என்று கேட்டு பழகியவர்கள் அல்லர் அவர்கள் இப்போது எப்படி கேட்பார்கள் பெயரைந்த மாதிரி அவனும் உள்ளே நுழைகிறான் அவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் ஏதோ ஒரு பயங்கரம் நடந்துவிட்டு அரண்மனை போல அது காட்சியளித்தது உள்ளே சென்ற ரவிவர்மன் அந்த பார்த்தான் கட்டிலில் சாய்ந்தபடி பத்மாவதியும் அதே நிலையில் இருந்தால் பொழுது முழுது மெதுவாக விடிய தொடங்கிற்று புள்ளினங்களின் ஓசை இழுந்தது ஆயர்கள் பசுக்களை ஓட்டிச் செல்லும் ஒலி அவர்கள் காதிலும் விழுந்தது இரவு நேர காவலர்களை மாற்றி காலை நேர காவலர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் பயந்த நிலையிலிருந்து மெதுமெதுவாக ரவிவர்மன் விடுபட்டான் பொழுது புலர்ந்ததை தவிர கண்ட கனவுகளால் அவன் உள்ளம் இருள தொடங்கிற்று குறித்த நாளில் மகுடாபிஷே மகுடாபிஷேகத்தை நடத்தி திருவது என்று முடிவு கட்டினான் நாராயண நம்பூதிரி ஒரு சூன்யக்காரர் இரவு நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவரது சித்து வேலைகளை என்று முடிவு கட்டினான் நேரமாக ஆக அந்த ஆத்திரம் அதிகமாயிற்று முன்பு மாத்தாண்டவர்மனை கொலை செய்ய அவன் கருதியதில்லை சிறை செய்யவே நினைத்திருந்தான் இப்போதோ பழிவாங்கம் எண்ணம் தலை தூக்கியது அதற்காகவே அழைத்தான் அவர்கள் நாடு முழுவதும் சென்று மாத்தாண்டவர் கொண்டு வர வேண்டும் இல்லையே கொன்று வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் நாராயண நம்பூதிரியையே கொலை செய்து விட்டால் அவனுக்கு தோன்றியது விளைவு பயங்கரமாக இருக்கும் என்பதை அவன் அறிவான் கிராமங்கள் தோறும் செல்வாக்கு பெற்ற நம்பூதிரிகள் கிளர்ச்சி செய்ய தொடங்கினார் அவர்களிடத்தில் அதிக ஈடுபாடுள்ள சிறியன் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து கொள்ளக்கூடும் அப்போது பொருளாதாரத்தில் அதிக வலுப்பெற்றிருந்த சிறியன் கிறிஸ்துவர்கள் நம்பூதிரிகளுக்கு உதவ தொடங்கினால் முடிவு எப்படியாகும் சொல்ல முடியாது அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டான் கலை இழந்த அரண்மனையில் பசி இழந்த ரவிவர்மன் பயமிழந்த விரியனாக காட்சியளித்தான் பத்மாவதி பக்கத்தில் வந்தால் கடிந்து கொண்டான் சகோதரிகளுடன் கூட முகம் கொடுத்து பேசவில்லை அதே வேகத்தில் பகவதி கோயில் பூசாரி ஓடி வந்து கோயில் சூலத்தில் ராமவர்மன் மாண்டு கிடக்கும் கோரத்தை கூறினான் மறுபடியும் திடீரென்று பயம் வந்தது ரவிவர்மனுக்கு கனவில் கண்டது உண்மையாக இருக்கிறதே மறுபடியும் திடீரென்று அவனுக்கு கோபம் வந்தது நாராயணன் நம்பூதிரி மீது இதுவும் அவனது சித்து வேலைதான் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் பாதி பயமும் பாதி சமாதானமும் மாறி மாறி வந்தன பிணத்தை தூக்கி சுடுகாட்டில் போட்டுவிட்டு சூலத்தை கழுவிவிடு என்றான் இன்னும் மகிடாபிகே மகிடாபிஷேகத்துக்கு ஐந்து நாட்களே இருக்கின்றன என்று அவன் வாய் முனுமுடுத்தது அந்த ஐந்து திருவில்லிபுத்தூரில் இருந்து குலசேகரப்பட்டது திருக்கண்ணபுரம் அவர் சிவப்பு அகஸ்தீஸ்வரம் ரவிவர் தேடி வந்தது மார்த்தாண்டவர் திருவேங்கடத்தாம் ஸ்ரீவல்லவர் மெல்ல ஆகிய அனைவரும் கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோவிலில் அடைக்கலம் புகுந்தது ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நாளை காலையில் முடிசூட்டு விழா அந்த இரவு கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோவிலில் ஸ்ரீவல்லபுரம் மற்றோரும் அடைக்காலம் புகுந்த இரவு வஞ்சி அரண்மனை கோலாகலமாக காட்சியளித்தது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது பகவதி கோவில் பூஜைக்காக ஏராளமான நகைகளையும் தங்க ஆராதனை தட்டுகளையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்த கொடுக்க தயார் செய்து கொண்டிருந்தால் சாலியூர் தாவளி பத்மாவதியை அலங்கரிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தால் பள்ளி விருத்தி தாவளி மகுடாபிஷேக மண்டப அலங்காரத்தை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தால் மூரின்னூர் தாவளி இளைய தாவளியும் மூத்த தாவளையும் வண்டி வண்டியாக வந்து குவித்த உணவுப் பொருட்களை எங்கெங்கே இறக்குவது என்று கட்டளை இட்டுக் முடிசூட்டு விழாவின் போது ஏதேனும் தகராறுகள் நடக்கக்கூடும் என்று எண்ணிய ரவிவர்மன் கோட்டை வழியில் காவலர்களை கூட்டி வைத்து எச்சரித்துக் கொண்டிருந்தான் பாண்டி நாட்டிலிருந்து கோவில் அர்ச்சகர்கள் முடிசூட்டு விழாவுக்கு வந்துவிட்டார்கள் அவர்களை பழைய அரண்மனையில் தங்க வைத்தான் ரவிவர்மன் கோட்டை மைதானத்தில் அவர் நிற்கும் பொழுது அஸ்தி அகஸ்தீஸ்வரம் காட்டில் கொல்லப்பட்ட கடை த உடலோடு அவன் குதிரை கோட்டைக்குள் நுழைந்தது இதை பார்த்து திடுக்கிட்ட காவலர்கள் குதிரையிலிருந்து அந்த உடலை இறக்கினார்கள் ரவிவர்மனுக்கு பழையபடியும் திடீரென்று ஒரு பலம் வந்தது ஏதோ ஒரு பலமான கூட்டத்தின் ஆதரவில் மாத்தாண்டவர்மன் இருப்பதாக அவனுக்கு தோன்றிற்று ஆகவே முடிசூட்டு விழாவின் போது மண்டபத்துக்குள் கட்டுக்காவலை பலப்படுத்த வேண்டும் என்று அவன் தளபதியை எச்சரிக்கை செய்தான் ஒவ்வொருவரையும் சோதித்த உள்ளே அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டான் காவலர்களை எச்சரித்துவிட்டு அவன் அரண்மனைக்குள் திரும்பியதும் சாலியூர்தாவளி ஒன்றை நினைவுபடுத்தினால் வழக்கம் மணிமகுடம் எந்த கோவிலுக்கும் செல்லவில்லை அதுவே ஒரு அவசகுணமாயிற்று என்பதுதான் அது எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திய ரவிவர்மனால் அதை அலட்சியப்படுத்த முடியவில்லை நல்லது நாளை காலையிலே வேணாட்டுக்கு மகுடத்தை கொண்டு சென்று திரும்புவது ஏலாத காரியம் இன்றிரவே பகவதி அம்மன் கோவிலில் வைத்து பூஜை செய்து விடுவோம் என்றான் மழ மழவன்றி ஏற்பாடுகள் நடந்தன பகவதியம்மன் கோவிலுக்கு ஏராளமான விளக்குகள் கொண்டு போகப்பட்டன உடனே கோவிலுக்கு வரும்படி பூசாரிக்கு உத்தரவிடப்பட்டது ஏராளமான காவலர்களோடு தாவளி சகோதரிகள் கோவிலுக்கு சென்று அணிமணிகளால் அம்மனை அலங்காரம் செய்தார்கள் அமைச்சர் பிரதானிகள் மட்டுமே வரவழைக்கப்பட்டார்கள் நள்ளிரவில் அர்த்த பூஜையின் போது மகுடத்துக்கும் பூஜை செய்வதாக ஏற்பாடு அவன் யூஜியானாவுக்கு சொல்லி அனுப்பத் தவறவில்லை புறப்படும் நேரம் வந்துவிட்டது தானும் தன் நாயகியும் மட்டுமே மகுடத்தை எடுத்துச் செல்வது என்று முடிவு கட்டினான் ரவிவர்மன் அலங்கார தேவதையாக நின்ற பத்மாவதியும் அவனும் மகுடம் இருக்கும் பெட்டகத்தை திறந்தார்கள் தேடினார்கள் தேடினார்கள் மகுடத்தை காணவில்லை இங்கே அவர்கள் மகுடத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது சாலியூர்தாவளி அங்கே பகவதி அம்மன் கோவிலில் தன் கையாலேயே அம்மனுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் புதிய புதிய நகைகளை எடுத்து அவள் கொடுக்க பூசாரி அணிவித்து கொண்டிருந்தான் பகவதி அம்மனுக்கு கழுத்தணி அணிவிக்கும் போது பூசாரி சிலையின் முகத்தை கூர்ந்து கவனித்துவிட்டு தாயே என்று கதறினான் பதறிப்போய் என்ன என்ன என்று கேட்டாள் சாலியூர் தாவளி இருநூறு ஆண்டுகளாக தாயின் மூக்கில் அணிவிக்கப்பட்டிருந்த சிவப்பு மூக்குத்தியை காணோம் என்று துடித்தான் பூசாரி பதினொன்று சந்நிதியில் தியாக நீதி மார்த்தாண்டவர்மனின் திகைப்பு நீங்கும் முன்னரே ஸ்ரீவல்லபர் கேட்டார் தம்பி திருவமுது ஏதேனும் உண்டா கிருஷ்ணன் நம்பூதிரி பணிவோடு சொன்னான் இதோ ஒரு நொடியில் தயாரித்து விடுகிறேன் ஸ்ரீவல்லபர் சொன்னார் இந்த நேரத்தில் உனக்கு ஏன் தொல்லை காலையில் பார்த்து கிருஷ்ணன் நம்பூதிரி சொன்னான் தேவரில் வருவதை அடியேன் முன்கூட்டியே அறிய மாட்டேன் அறிந்திருந்தால் அடிசில் படைத்து தயாராக வைத்திருப்பேன் ஆயினும் கவலை இல்லை சுவாமி எனது இல்லாளுக்கும் இவ்விடமே உறைவிடம் நீங்கள் சிரமபரிகாரம் செய்து கொள்ளும் நேரத்திலேயே அமுது தயிரா தயாராகிவிடும் இப்படி சொல்லிவிட்டு கிருஷ்ணன் நம்பூதிரி உள்ளே ஓடினான் அவன் சென்றதும் ஸ்ரீவல்லபர் மார்த்தாண்டவர்மனை பார்த்தார் மெல்லச் சிரித்தான் உலகத்திலே ஒரே மாதிரி உருவம் படைத்த சிலரும் இருக்கிறார்கள் வைகுந்த நாயகன் கைரேகை ஒன்றில்தான் பேதம் காட்டியிருக்கிறான் என்றார் மார்த்தாண்டவர்மன் மெதுவாக சிரித்தான் நாயகன் ஒரே நேரத்தில் மண்ணெடுத்து இரண்டு பிரதிபிம்பங்களை செய்திருக்கிறான் இது எதற்கோ என்றபடி உள்ளே நடந்தார் ஸ்ரீவல்லபர் உள்ளே சென்று திரும்பிய கிருஷ்ணன் நம்பூதிரி மார்த்தாண்டவர்மனையும் மெல்லிளம் கோதையையும் ஒரு தனி மண்டபத்தில் ஈர்க்கை செய்வித்தான் கோவிலில் அஹ் பின்பகுதி வெளிப்பிரகாரத்தில் உயர்த்தி கட்டப்பட்டிருந்த திணையின் மீது ஸ்ரீவல்லபுரம் சீடர்களும் அமர்ந்தார்கள் அந்த இடத்தில் காற்று சுகமாக வீசியது அத்தகைய காற்றை அகஸ்தீஸ்வரம் காட்டிலும் சுவாசித்து பழக்கப்பட்டவரல்லவா அவர் பளபளப்பாக இருந்த திண்ணையில் மண்ணாலேயே கட்டப்பட்ட திண்டின் மீது தலை வைத்தபடியே அவர் சாய்ந்தார் இரண்டு சீடர்கள் அவரது காலடியில் வந்து அமர்ந்தார்கள் வலி ஏதுமில்லை நீங்களும் சிரம செய்து கொள்ளுங்கள் என்றார் அவர் மார்த்தாண்டவர் மனம் கோதையும் தனி மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள் அந்த மண்டபம் சில நாட்களாக மூடப்பட்டிருந்தது அங்கே இரண்டு நாகங்கள் அவர்களை கண்டதும் படம் எடுத்து ஆடினார் மெல்லம் கோதை அதை பார்த்ததும் வீல் என்று சத்தமிட்டால் பயப்படாதே மீன் இல்லாத குளமா மான் இல்லாத வனமா நாகம் இல்லாத கோயிலா பாம்படையில் துயில் கொண்டான் ஐயன் பாம்பின் மீது நடனமிட்டான் கண்ணன் அவனை பார்க்க வந்து இருந்திருக்கின்றன இந்த நாகங்கள் என்றான் மார்த்தாண்டவர்மன் நாகம்மா போய்விடு என்றால் மெல்லளம் கோதை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவை போல அந்த நாகங்கள் ஊர்ந்து வெளியேறின பிரபு இருண்ட மண்டபம் மங்கிய வெளிச்சம் இன்னும் என்னென்ன இருக்குமோ எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றால் மெல்லிளம் கோதை மனம் முடிக்கும் வரைதான் பெண்ணுக்கு அச்சம் அது இன்னும் இருக்கிறதா அமைச்சம் மகுடியின் முன் நாகம் போல உனக்கு நான் அடங்கி இருக்கிறேன் உன் அச்சத்தை தான் எனக்கு கொடுத்து விட்டாயே இன்னும் ஏன் அடுங்குகிறாய் என்று கேலி செய்தான் மார்த்தாண்டவர்மன் கேலி செய்யாதீர்கள் இங்கு தனியாக துயில் கொள்ள என்னால் ஆகாது என்றால் மெல்லளம் கோதை செல்லமாக என் மார்பு உன் மாளிகை என் கரங்கள் உன் காவல் எவையும் என்னையே தீண்டட்டும் என்று மார்த்தாண்டவர்மன் அதை நடித்தும் காட்டினான் மெல்லம் கோதை சூழ்நிலையை மறந்தால் அவள் மேனி கதகதப்பாயிற்று உடலிலை மெதுவாக அனல் பரப்பது போல் இருந்தது அங்கே கிருஷ்ணன் நம்பூதிரி என் மனைவி கல்யாணி அடுப்பேற்றி அதிலே உரையேற்றி வைத்தாள் உடனிருந்து அவளுக்கு துணை கிருஷ்ணன் நம்பூதிரி சுவாமிக்கு பசிக்குமே பசிக்குமே என்றெண்ணிய போது அடுப்பில் எரியும் சக்தி இல்லாதது போல அவனுக்கு தோன்றியது உலகை கிளறியவாறே வந்திருப்பது யாராம் என்று கேட்டால் கல்யாணி யார் என்று எப்படி கேட்பது பார்த்தால் ராஜகுடும்பம் போல தெரிகிறது நாம் இந்த கோவிலுக்குள் தானே அடைபட்டு யார் என்று கண்டோம் என்றான் கிருஷ்ண நம்பூதிரி என்று கேட்டால் கல்யாணி நல்ல வேலை உலகை இறக்கிய பிறகு கேட்காமல் போனாயே ஒரு சுவாமி ஏழு சீடர்கள் ராஜகுமாரன் போல ஒரு வாலிபன் திருமகளின் வடிவாகவே அமைந்த ஒரு இளமங்கை அந்த மங்கை அந்த எவ்வன மனைவி போல தெரிகிற என்றான் கல்யிர் கண்களுக்கு என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி வலதுகை காப்பை கொஞ்சம் பின்னால் தள்ளிக்கொண்டு கணவன் அறுக்கிய காய்கறிகளை பாத்திரத்தில் போட்டபடி சரி அவர்கள் ஏறி வந்த குதிரைகளுக்கு கொள்ளு வைக்கவில்லையே என்றாள் கல்யாணி அப்போதே அதை நினைவு கூர்ந்த கிருஷ்ணன் நம்பூதிரி கொள்ளுப்பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான் அங்கே குதிரைகள் நிறுத்திய இடத்திலேயே நின்று கொண்டிருந்தன அந்த குதிரைகளின் முகக் கயிற்று பிடித்தபடி கொஞ்ச தூரம் நடத்தி குதிரைகளை கட்டுவதற்காக அடிக்கப்பட்ட முளைகளிலே அவற்றை கட்டினான் பிறகு வைத்த இடத்திலிருந்து பாத்திரத்தை எடுத்து வந்தான் பாத்திரத்தை அவன் குதிரைகளின் முன்னால் வைத்ததும் மேலும் சில குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டது இன்னும் சில அதிதிகள் வருகிறார்கள் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் சரி வருகிறவர்கள் இங்கேதானே வரப்போகிறார்கள் என்று எண்ணி உள்ளே நுழைந்தான் அந்த குளம்படி ஓசை தனிமன் யார் ஒரு பிரிவாக இருக்குமோ அங்கே ஸ்ரீமார்த்தாண்டவர்மனுக்கு தோன்றிய அதே ஐயம் இங்கே ஸ்ரீவல்லபருக்கும் தோன்றியது ஸ்ரீவல்லபர் தம் சீடர்களில் திறமையுள்ள ஒருவனை அழைத்து ஒரு புறவையில் ஏறி அவர்கள் யார் எந்த பக்கம் வருகிறார்கள் என்பதை கவனித்து முன்னால் வா என்றார் அனுப்பினார் சீடன் குதிரையில் ஏரி வெகு வேகமாக காட்டுக்குள் பறந்தான் பாம்புகள் சீரும் ஓசை பறவைகளின் ஒலி புலிகள் உருமும் சத்தம் காற்றில் மரங்கள் ஆடும் ஓசை இவற்றுக்கு நடுவே அந்த ஒற்றை குதிரையின் குளம்படி ஓசை கேட்காதபடி அவன் வேகத்தை தடைப்படுத்தி கொண்டான் சுமார் அரைக்காத தூரத்தில் அந்த குதிரைகள் வந்து கொண்டிருந்தன இடையில் ஏரிகள் ஏரியில் தண்ணீர் தேங்கி அந்த ஓசை பக்கத்தில் கேட்பது போல கேட்டது கரிய நிறம் படித்த மீது அமர்ந்தபடி அவர்களை கூர்ந்து கவனித்தான் சீடன் அவர்கள் ரவிவர்மனின் படைகளே அவனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது மெதுவாக தன் குதிரையை திருப்பிக் கொண்டு கோவிலுக்கு வந்தான் சீடன் பதற்றத்தோடு பின்பக்கம் ஓடினான் சுவாமி அவை ரவிவர்மனின் படைகளே இங்கே வருவது போலத்தான் தோன்றுகிறது என்றான் ஸ்ரீவல்லபர் துரிதம் அடைந்தார் எழுந்து வேக வேகமாக ஓடினார் தம்பி ஒரு விஷயம் என்றபடி உள்ளே நுழைந்தார் ஸ்ரீவல்லபர் கைகளை கட்டிக் கொண்டு எழுந்து நின்றார்கள் கல்யாணியும் கிருஷ்ணன் நம்பூதரியும் ஸ்ரீவல்லபர் அவர்களிடம் தான் யார் என்பதையும் தன்னோடு வந்திருப்பது ஆத்தாண்டவர்மனும் பட்டத்துராணியும் என்பதையும் அவனிடம் விளக்கிக் கோரினார் படைகள் தேடி வருகின்றன என்பதையும் கூறி எச்சரித்தார் மார்த்தாண்டவர்மன் தங்கியிருக்கும் தனி மண்டபத்துக்கு நான் போகக்கூடாது இந்த விஷயத்தை உடனே நீ போய்சொல் கதவை தாழிட்டு கொண்டிருப்படி அவ கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு சொல் வருகிறவர்களுக்கு அவர்களை தெரியும் அவர்களை தெரியும் என்னை தெரியாது அதனால் நான் வெளியில் இருப்பதில் தவறில்லை சீக்கிரம் போய்ச்சொல் என்றார் சுவாமி நானும் அங்கே போவது உசிதமல்ல இருப்பினும் தங்கள் ஆணியை தலைமேற்கு தலைமேற்கொண்டு எனது இல்லாலையும் அழைத்துக்கொண்டு செல்கிறேன் என்ற கிருஷ்ணன் நம்பூதிரி கல்யாணியையும் அழைத்துக்கொண்டு தனி மண்டபத்தை சென்றான் முன்மண்டபத்திலேயே படை வீரர்களை எதிர்பார்த்தபடி தம் சீடர்களோடு வந்து அமர்ந்து கொண்டார் கதவு திறந்தே இருந்தது சுமார் நாற்பது ஐம்பது படை கோவிலின் முன்பகுதியில் குதிரையில் வந்து இறங்கினார்கள் எல்லோருமே கலைப்பாக இருந்தார்கள் கோவிலுக்குள்ளே அவர்கள் நுழைந்த விதம் ஒரு புனிதமான இடத்துக்குள் நுழைவது போல இல்லை அவர்களில் சிலர் மட்டுமே பயபக்தியோடு இருந்தார்கள் முன்மண்டபத்தில் தவம் செய்யும் பாவனையில் அமர்ந்திருந்த ஸ்ரீவல்லபரை கண்டத ஒருவன் இங்கேயும் ஒரு வைஷ்ணவ சன்னியாசியா இந்த பெரிய படுத்திய பாடு எங்கு பார்த்தாலும் வைஷ்ணவ சந்யாசிகள் என்றார் ஏ சந்யாசி மன்னவர் தான் திருவரங்கத்துக்கு போய்விட்டாரேயும் அடைக்கலம் என்றான் ஒருவர் தானே அப்பா இருக்கிறேன் என்றார் ஸ்ரீவல்லபர் நீங்கள் காட்டை கூட கெடுத்து விடுவீர்கள் உங்களை நம்பக்கூடாது என்றான் ஒருவன் நல்லது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் ஸ்ரீவல்லபர் உண்ண உணவு வேண்டும் உறங்க இடம் வேண்டும் கொடுக்க மறுத்தால் உங்கள் உயிர் வேண்டும் என்றான் அவன் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் முதலில் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்றார் ஸ்ரீவல்லபர் சிப்பாய்கள் அனைவரும் மேலாடைகளை கயிற்றுவிட்டு கோவிலின் வெளிப்புறத்தில் வந்து அமர்ந்தார்கள் அங்கிருந்தபடியே ஒருவன் ஏ சந்யாசி உணவு தயாரானதும் கூப்பிடு என்று சத்தம் கேட் போட்டான் ஸ்ரீவல்லபர் பதில் பேசவில்லை பதிலாக கிருஷ்ணன் நம்பூதிரி ஓடோடி வெளியே வந்தான் வந்திருப்பவர்கள் வஞ்சி மாவேந்தரின் படைகள் அல்லவா அதற்குரிய மரியாதையோடு அவர்களை வரவேற்க வேண்டாமா தலையில் உருமால் கட்டிக்கொண்டு இடையில் ஒரு பட்டுக்கச்சத்தோடு ஓடி வந்து ஐயா உணவு தயாராக இருக்கிறது என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி என்ன அதற்குள்ளாகுவா என்று கேட்டான் ஒரு வீரன் சுவாமிகளுக்கு தயார் செய்தது அதை நீங்கள் சாப்பிடுங்கள் அடுத்து அவர்களுக்கு சமையல் செய்கிறேன் என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி அவனை மேலும் கீழுமாக பார்த்த ஒரு வீரன் என்ன இடையிலே பட்டுக்கச்சம் தலையிலே வல்லவட்டு ஒரே ராஜமரியாதையாக இருக்கிறதே என்று கேலி செய்தான் தங்களை போன்ற பெரிய இடத்து மனிதர்களை இப்படித்தான் வரவேற்கும் என்பது கோவில் விதி அதனால்தான் என்று இழுத்தான் கிருஷ்ணன் நம்பூதிரி நல்லது இவ்வளவு பேருக்கும் உணவு இருக்குமா என்று கேட்டான் ஒரு வீரன் பத்து பேருக்கு சமையல் செய்திருக்கிறேன் அதை பகிர்ந்து கொள்ளலாம் பழவகைகளும் நிறைய இருக்கின்றன என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி இது கோவில் அருந்துவதற்கு வெறும் தண்ணீர்தான் இருக்கும் என்றபடி எல்லா வீரர்களும் எழுந்து பாட்டு பாடிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் இலை போட்டு வைத்து தயாராக இருந்தார் அத்தனை உணவையும் பழ வகைகளையும் தீர்த்து முடித்தார்கள் உணவு முடிந்து கை கழுவி கோவிலின் பின்பக்கத்தை பார்ப்பதற்கு பின்பக்கமாகவே வெளியேறினார்கள் அங்கே குதிரைகள் சில ஏற்கனவே கட்டப்பட்டிருப்பது அவர்கள் கண்ணில் பட்டது பார்த்ததும் அந்த குதிரைகள் கனைத்தன பழக்கப்பட்ட குதிரைகள் பக்கத்திலே சென்று பார்த்தார்கள் அனைவரும் இது ராஜவர்மன் குதிரை அல்லவா என்றான் ஒருவன் இது கேசவன் குதிரை அல்லவா என்றான் மற்றொருவன் தங்களைச் சேர்ந்த படை வீரர்களின் குதிரைகள் அவை என்பதை கண்டுகொண்டு விட்டார்கள் அவர்கள் அகஸ்தீஸ்வ அகஸ்தீஸ்வரம் காட்டுக்கு போன குதிரைகள் இங்கு எப்படி வந்தன அதிலும் பல குதிரைகளை காணோமே அந்த காட்டுக்கு சென்றவர்கள் இரண்டு மூன்று அணியாக பிரிந்து விட்டார்களா அப்படி என்றால் வந்தவர்கள் இங்கே தானே இருக்க வேண்டும் அவர்கள் சுற்று முற்றும் தேடி பார்த்தார்கள் யாரையும் காணவில்லை பின்பு கோவிலுக்குள் நுழைந்தார்கள் அங்கே துடிக்கும் மனத்தோடு அமர்ந்திருந்தார்கள் ஸ்ரீவல்லபரும் சீடர்களும் கையை கட்டி கொண்டு கிருஷ்ண நின்றான் கிருஷ்ணன் நம்பூதிரே ஏ சன்னியாசி இங்கே கட்டப்பட்டிருக்கும் குதிரைகள் யாருடையவை என்று கேட்டான் ஒருவன் எனக்கு தெரியாதா அப்பா என்று அமைதியாக பதில் சொன்னார் ஸ்ரீவல்லபர் நம்பூதிரி நீ சொல் என்றான் இன்னொருவன் யாரோ வந்தார்கள் சாப்பிட்டு போய்விட்டார்கள் என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி இரவு நேரத்திலே காட்டிலே எங்கே போவார்கள் பொய் என்றான் ஒரு வீரன் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்றான் மற்றொரு வீரன் சாதாரணமாக இவர்கள் சொல்ல மாட்டார்கள் சாட்டையடிதான் பலந்தரும் என்றான் இன்னொருவன் கிருஷ்ணன் நம்பூதிரியையும் ஸ்ரீவல்லபரையும் சீடர்களையும் சில வீரர்கள் தூணோடு தூண் சேர்த்து தூணோடு சேர்த்து கயிற்றால் கட்டினார்கள் மற்றும் சிலர் அகல் விளக்குகளை தூக்கிக் கொண்டு கோவில் முழுவதும் தேடினார்கள் அவர்கள் ஒருவன் கண்ணில் தனி மண்டபம் பட்டிருப்பது தெரிந்தது முதலில் அவன் அதை ஏதோ தானிய கிடங்கு என்று தான் கருதினான் ஆனால் அதையும் திறந்து பார்க்க வேண்டும் என்று இன்னொரு வீரனுக்கு தோன்றிட்ட அவன் நேரே கிருஷ்ணன் நம்பூதிரியிடம் வந்து ஏய் அந்த மண்டபத்து சாவியை கொடு என்றான் அதில் ஒன்றுமில்லை அது வெறும் உக்கிரான அறை தானியங்களும் பழ வகைகளுமே இருக்கின்றன என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி அதைத்தான் பார்க்க விரும்புகிறேன் கொடு சாவியை என்றான் அவன் கிருஷ்ணன் நம்பூதிரி கொடுக்க மறுத்தான் அவன் இடுப்பை தடவி ஆடைக்குள் செருகியிருந்த சாவியை பறித்துக்கொண்ட வீரன் மற்றும் சில வீரர்களோடு சென்று அந்த மண்டபத்து பூட்டை திறந்தான் திறந்த உடனேயே பழிச்சென்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் மார்த்தாண்டவர்மன் அவனும் தலையிலே உருமால் கட்டியிருந்தான் அவர்கள் உள்ளே நுழைந்து மெல்லிள போதையையும் கர்னல் கல்யாணியையும் பார்த்துவிடக்கூடாது என்ற பயம் அவனுக்கு மார்த்தாண்டவர்மனை பார்த்ததும் எல்லோரும் ஓ என்று கத்தினார்கள் இளவரசர் பிடிபட்டு விட்டார் என்று கூச்சலிட்டார்கள் ஸ்ரீவல்லபரின் பக்கத்தில் நின்ற வீரர்களும் அங்கே ஓடி வந்தார்கள் இளவரசருக்கு வணக்கம் மன்னர் மூன்றாம் சேரமான் என்ற பாஸ்கர ரவிவர்மனின் ஆணைப்படி நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள் என்று மார்த்தாண்டவர்மனை நெருங்கினான் அந்த படை கூட்டத்தின் இமை மூடி முன்பே அவன் இடையில் இருந்த வாளை உருவிக்கொண்டான் மார்த்தாண்டவர்மன் அந்த ஐம்பது பேரோடும் தனி ஒருவனாக நின்று போரின் அது சாத்தியமாகும் ஆயினும் அவன் சிறைப்பட விரும்பவில்லை அவன் மார்பில் வெற்றி பெற்றுவிட்ட களைப்பில் மற்ற அனைத்தையும் குதிரையின் மீது போட்டுக்கொண்டு படை பறந்தார்கள் அவர்கள் சென்றதும் கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தார்கள் மெலேளம் கோதையும் கல்யாணியும் சுவாமி என்று கதனையை மூர்ச்சித்து விழுந்தான் கல்யாணி ஆம் கல்யாணி அடுத்து பனிரெண்டாவது வஞ்சகருக்கு ஓர் இரவு சிவப்பு மூக்குத்தியை காணோம் என்றதும் சாலியன் தாவளி சாலியூர் தாவளிக்கு பழிச்சென்று நினைவுக்கு வந்தது அந்த அன்று இரவு நடந்த நிகழ்ச்சி நெற்றி உயர்த்த நிலையில் பகவதியம்மனை அவள் கூர்ந்து நோக்கிறாள் பார்க்க பார்க்க இரவில் அவள் பார்த்த பெண்ணுக்கும் பகவதியம்மனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல அவளுக்கு தோன்றிற்று அம்மனின் மூக்குத்தியை திருடிக்கிற அளவுக்கு வஞ்சியில் ஒருவனுக்கு தைரியம் வந்துவிட்டதா என்றான் போசாரி, அது திரிட்டாக சாலியூர் தாவளிக்கு தோன்றவில்லை அதனுள் ஏதோ மர்மம் இருப்பதாகவே அவள் கருதினாள் அம்மனுக்கு கோபம் வந்திருக்குமோ அவளது ஆன்ம வடிவமே தங்களை அலைக்கழித்திருக்குமோ சமயம் வரும்போது தேவி உயிரோடு வருவாளா என்று தமது மூதாதையர் சொன்னதை அவள் நினைத்து பார்த்தாள் அவளது கைகள் நடுங்கின சகோதரிகள் அயர்ந்து நின்றார்கள் காவலர்கள் கண்ணை இமைக்காமல் அந்த காட்சியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் சகோதரன் வருவான் பத்மாவதி வருவாள் மகுடம் வரும் விஷயத்தை சொல்லலாம் என்று தயங்கியபடியே மூலஸ்தானத்தில் நின்றாள் சாலியூர்தாவளி அர்த்தசாமம் நெருங்கிற தாயே அர்த்தசாம பூசைக்கு நேரம் நெருங்குகிறது என்று நினைவுபடுத்தினால் பூசாரி மகுடம் இன்னும் வரவில்லையே என்றால் சாலியூர்தாவளி மகுடம் வராமல் பூஜையை நடத்துவது எப்படி இதோ அர்த்தசாமமும் வந்துவிட்டது வழக்கமான பூஜையாவது நடந்தாக வேண்டும் நேரம் தாண்டி பூசை நடத்தக்கூடாது என்று மறுபடியும் நினைவுபடுத்தினால் பூசாரி சரி நீ பூஜையை நடத்து என்று கண்கலங்கழியபடியே கூறினாள் சாலியூர்த்தாவளி சேரநாட்டில் இதுவரை நடந்திராத நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பக்தி மன்னர் பரவரை சீரழிக்கப்படுவதை தேவி விரும்பவில்லை போலும் இதை யாரிடம் சொல்வது அதுவும் ரவிவர்மனிடம் எப்படி சொல்வது ரவிவர்மனையும் பத்மாவதியையும் வரவிடாமல் இதை தேவிதான் தடுத்திருக்க கூடும் இன்னும் என்னென்ன நடக்குமோ சித்த பிரமை பிடித்தவள் போல நின்றால் சாலியூர்த்தாவளி அர்த்தசாம பூசைக்கான மணி ஒலித்தது மகுடம் வராமல் பூஜையா அமைச்சர் பிரதானிகள் காவலர்கள் திகைத்து நின்றார்கள் அந்த மணியோசை அரண்மனையில் பித்துப்பிடித்தவன் போன்று நின்ற ரவிவர்மனின் காதிலும் விழுந்தது பல தலைமுறைகளாக பல மன்னர்களின் தலையை அலங்கரித்த மணிமகுடம் ஈடு இணையில்லாத விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அந்த மகுடத்தின் முன்னால் பாண்டிய நாடு மண்டியிட்டிருக்கிறது சேரநாடு தொழுது நின்றிருக்கிறது பாண்டிய ராஜகுமாரி அந்த மகுடத்துக்கு கிடைத்த பரிசு ஒரு சேரமன்னன் மணந்த சோழ ராஜகுமாரி அந்த மகுடத்தின் மகத்துவத்தால் வந்த ராணி அது காணாமல் போகும் என்பதை கற்பனை செய்ய முடியவில்லையே இதுவும் ஒரு சூழ்ச்சி இதை முறியடிக்க நாளை புதிய மகுடத்தை சூடிக்கொண்டால் என்ன நல்லது இந்த நேரத்தில் ஒரு மகுடத்தை எப்படி செய்வது விடுவதற்குள் முடிகிற காரியமாக அது இல்லை மகுடம் தான் என்ன அங்காடியில் வாங்கக்கூடிய பொருளா அச்சமும் ஆத்திரமும் அவமானமும் ரவிவர்மனை மாறி மாறி மோதின உமையாக பழக்கப்பட்ட பத்மாவதி அப்போதும் மையாகவே என்றால் தேவியை சோதிக்கிறாள் என்று அவளுக்கு தோன்றியது நாராயண நம்பூதிரி என்று ஓங்கிக் கத்தினான் ரவிவர்மன் அரண்மனை கிடுகிடித்தது விடுந்தால் முடிசூட்டு விழா ஒரு மக்கள் எல்லாம் கூடி விடுவார்கள் மகுடத்தை காணோம் என்றால் ஊர் சிரிக்காதா நாராயண நம்பூதிரிக்கும் மார்த்தாண்டவர்மனுக்கும் வேண்டியவர்களே இதை திருடியீர்க்கக்கூடும் என்று ஆத்திரப்பட்டான் ரவிவர்மன் ஆயிரம் பேர் உலவும் அரண்மனையில் யாரை விசாரிப்பது யாரை தண்டிப்பது அதுவும் அர்த்தசாமத்தை என் மானம் பறிப்போகிறதே என்று கத்தினான் ரவிவர்மன் மார்த்தாண்டவர்மனின் வாழ்க்கையே பறிப்போன போது உன் மானம் போவதில் என்ன தவறு என்றொரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் பத்மாவதி நின்றாள் திகைத்து போய் நீயா என்றான் குற்றங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் தண்டிக்கப்படும் அரசு கட்டிலில் ஆசை வைத்து உறவு ரத்தத்தை ஓட ஓட விரட்டும் உனக்கு இந்த அவமானம் போதாது நாளை மக்கள் மன்றத்தில் நீ தலைகுனிந்து நிற்க வேண்டும் மானிட வர்க்கமே உன்னை மகாபாவி என்று ஏச வேண்டும் முடிசூட்டு விழாவா முடிசூட்டு விழா மூன்றாம் சேரமா நீயா தோன்றா தோன்றி தோறி துறை பல முடிக்கும் ஆன்ற பெரியோரால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அரியாசனம் உண்மையா ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்று இந்த அரண்மனைக்குள் என்று நீ நுழைந்தாயோ அன்றிலிருந்தே உனக்கு சித்திரவதை ஆரம்பமாகிவிட்டது என்றாள் பத்மாவதி பத்மாவதி நீயா பேசுகிறாய் என்று கத்திக்கொண்டே அவள் கழுத்தை பிடித்தான் ரவிவர்மன் கையொடு பிறரை அழ தங்கள் கல் கண்ணீர் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது பிறரது அவமானத்தை மகிழ்ச்சி தாங்களும் அந்த சக்தி சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்க வேண்டும் பயத்தை உண்டாக்குவோ நியவனோ அவனை பயத்தையும் அழிப்பவன் பகவான் நாமத்தை உச்சரிப்பதற்காக ஒருவன் மகுடத்தை கழற்றி வைத்தான் பாபத்தின் மூலமே அந்த மகுடத்தை எத்தனையோ தெய்வீகம் சிறுமியை கண்டு எள்ளி நகையாடி ஓடி ஒளிந்துவிட்டது பாபங்களின் தலைமகனே அழு அஞ்சு தலை குணி வெட்கப்படு அவமானப்படு என்று ஆவேசமாக கூறினாள் பத்மாவதி ஓங்கியவளை அறைந்தான் ரவிவர்மன் கையில் வலுள்ள மட்டும் அறைந்தான் அதே நேரத்தில் அம்மன் கோவிலில் இருந்த அவன் சகோதரிகளும் அமைச்சர் பிரதானிகளும் காவலர் திரும்பி வந்து சேர்ந்தார்கள் அலங்கார சிலையாக நின்ற பத்மாவதியை அவன் அடித்து நொறுக்கிய காட்சியை அப்போதுதான் பார்த்தால் சாலியூர்த்தாவளி அவளும் அவளது சகோதரிகளும் ஓடிப்பை பத்மாவை தூக்கி பத்மாவதியை தூக்கி அமைச்சர் பிரதானியர் கை கட்டி நின்றார்கள் அவமானத்துக்கு மேல் அவமானம் பத்மாவதியா அப்படி பேசினாள் அவனால் நம்ப முடியவில்லை நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுவிட்டு சாலியூர் தாவளி என்ன நடந்தது என்ன நடந்தது என்று கேட்டாள் நீ நீ நான் என்று பேசுகிறாள் நீ நான் என்று பேசுகிறாள் என்று கத்தினான் ரவிவர்மன் சாலியூர் தாவளி ஆத்திரத்தோடு பத்மாவதி நீயா அப்படி பேசினாய் என்றாள் பத்மாவதி திரு திரு வென்று விழித்தாள் திரும்ப திரும்ப அவளை ஒலுக்கி என்ன பேசினாய் சொல் என்று வினவினாள் முறை நூற்தாவளி நான் ஒன்றும் பேசவில்லையே என்றால் பத்மாவதி அமைதியாக அவள் முகம் சிவந்திருந்ததை சகோதரிகள் கவனித்தார்கள் எதிரே நின்று அமைச்சர் பிரதானிகளை பார்த்து போகலாம் என்று கத்தினான் ரவிவர்மன் அவர்கள் பதில் சொல்லாமல் விடைபெற்று காவலர்களும் மெதுவாக வெளியேறினார்கள் நீங்களும் போங்கள் என்று கத்தினான் ரவிவர்மன் பத்மாவதியை அனைத்தபடி சகோதரிகள் அந்த சென்றார்கள் என்ன நடந்தது என்றே பத்மாவதிக்கு நினைவில்லை அடிபட்ட வேங்கை போல முன்னும் பின்னும் உலாத்தினான் ரவிவர்மன் அவன் தலை கனத்தது ரத்தம் குதித்து பொழுது விடிய போகிறது என்று வாய் முனுமடுத்தது இந்த அமளியில் யூஜியானாவை பற்றிய நினைவு கூட அவனுக்கு இல்லை என்ன நடக்கிறது என்பதை அறியாத அவன் கோவிலில் இருந்து இரவாக வீடு போய் சேர்ந்து விட்டான் பொழுது விடுகின்ற தருணத்தில் அதே ஆடை அலங்காரங்களோடு குத்தியிட்டியை எடுத்து இடுப்பில் மறைத்துக் கொண்டு புறப்பட்டான் ரவிவர்மன் சுமார் ஐம்பது காவலர்களோடு அவன் நாராயண நம்பூதிரியின் இல்லம் நோக்கிச் சென்றான் நம்பூதிரியின் இல்லத்தில் வாயில் காப்போர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் குதிரைகளின் குடம்படி ஓசை கெட்டு விழித்தார்கள் உடனடியாக பூட்டை திறந்து விட்டார்கள் அனைவரையும் வெளியே நிறுத்திவிட்டு தான் மட்டும் உள்ளே நுழைந்தான் ரவிவர்மன் அங்கே திருப்பார்கடலில் பள்ளிக்கொண்ட ஸ்ரீமன் நாராயணனைப் போலத்தில் இருந்தார் காலடி ஓசை கூட அவர் காதில் விழுந்தது நாராயணன் என்றான் ரவிவர்மன் சயனத்தில் இருந்தாலும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்றார் நம்பூதிரி தம்பிரான் சுவாமிகளுக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறது என்றான் ரவிவர்மன் குற்றவாளிகளுக்கும் பாவிகளுக்கும் மட்டுமே தூக்கம் வராது என்றார் நம்பூதிரி நெருங்காமலே நின்று பேசினார் ரவிவர்மன் ார் நம்பூதிரி வந்திருப்பது பழைய பாஸ்கரே ரவிவர்மன் என்று தனக்கும் நினைவுபடுத்திக் கொண்டு அவருக்கும் சொன்னான் ரவிவர் அறிவேன் முடிசூட்டு விழாவுக்கு இன்னும் சில நாழிகைகளே இருக்கின்றன இந்த இடத்தில் ரவிவர்மன் முடிசூட்டு விழா என்று நம்பூதிரி சொல்வானேன் ஒன்று மகுடம் களவு போனது இவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லது இவரது ஆட்கள் களவாடி இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய தொடங்கினான் விழாவுக்கு தம்பிரான் சுவாமிகள் வராவிட்டாலும் மகுடத்தை யாவது கொடுத்து விடுவார் என்று நம்புகிறேன் என்றார் கையால் எடுத்து தரவா அது இந்த ஜன்மத்தில் நடவாது என்றார் நம்பூதிரி எடுத்து தர இருக்கும் இடத்தை சொல்லுங்கள் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் அவன் அரண்மனையில் மகுடம் இருக்கும் இடத்தை ஆயிரம் தடவை பார்த்திருக்கிறாய் உனக்கு தெரியாதா என்றார் நம்பூதிரி அது இப்போது அரண்மனையில் ஒருவேளை பூஜைக்காக திருத்தலங்களுக்கு போயிருக்கும் தம்பிரார் சுவாமிகள் விளையாடுகிறாரா பருவம் தாண்டிவிட்டது ரவிவர்மன் நினைத்ததை முடிப்பவன் நம்பூதிரி முடியக்கூடிய நினைப்பவன் திருடிய மகுடத்தை திருப்பி தரப்போகிறீரா அரண்மனையை திருடியவன்தான் மகுடத்தையும் திருடியவனை தவிர நான் அல்ல புரிந்து விட்டது மகுடம் கனவு போனது உமக்கும் தெரிந்திருக்கிறது நீ சொல்ல சொல்லத்தான் புரிந்தது நான் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது அதிகம் பேசுகிறவனாலே தான் ஆயிரம் விஷயங்கள் வழியாகின்றன பொழுது புலரப்போகிறது மரியாதையாக மகுடத்தை கொடுத்து விடுங்கள் ரவிவர்மன் எனக்கு சித்த இல்லை எனக்கு பிடித்திருக்கிறது அது இன்னும் முற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு கொலை நடக்கும் இனி நீ தொடர்ச்சியாக செய்யப்போகிற வேலைக்கு அரங்கேற்றம் நடக்கும் கடைசியில் கொலைகாரர்கள் கொல்லப்பட்டுத்தான் சாவார்கள் என்ற தர்மசாஸ்திரத்தின் விதியம் நடந்து முடிந்துவிடும் தம்பிரான் சுவாமி ஏன் நம்பூதிரி என்றே கூப்பிடேன் குழப்பத்தில் இருந்த ரவிவர்மன் பொழுது விடிய விடிய கெஞ்சத் தொடங்கினான் சுவாமி எது நடந்திருந்தாலும் அன்னித்துக் கொள்ளுங்கள் பிறகு பேசுவோம் இப்போது மகுடம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் பரசுராமன் மீது ஆணையாக சொல்கிறேன் மகுடம் என்னிடம் இல்லை அது இருக்கும் இடமும் எனக்கு தெரியாது நான் எதிர்காலத்தை தர்மத்தின் கையிலே ஒப்படைத்து விட்டவன் எதற்காக நான் மகுடத்தை மறைக்க வேண்டும் இறைவனோடு பேசப்போவது மனிதனின் பாவ புண்ணியமே தவிர மகுடமல்ல ரவிவர்மா நாயகன் நம்பியவரை கைவிட்டதில்லை குலசேகர ஆழ்வாரின் குலத்தை காப்பாற்ற ஸ்ரீமன் நாராயணன் ஏதேனும் அவதாரம் எடுத்திருக்கக்கூடும் ரவிவர்மனுக்கு இப்பொழுது அழுகை வந்தது அழவில்லை ஆத்திரம் வந்தது ஆத்திரப்படவில்லை தம்பிரார் சுவாமி போய் சொல்ல நம்பினான் ஜனங்களின் முகத்தில் எப்படி விழிப்பது கலங்கினான் அவன் அறிவு முழுவதும் மயங்கி கலங்கிற்று ஒன்றும் பேசாமல் வெளியேறினான் அரண்மனையை நெருங்கியதும் முரசரைவோனை அழைத்து வரச் சொன்னான் முடிசூட்டு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று முரசறையச் சொன்னான் பித்தம் பிடித்தவனைப் போல அவன் உள்ளே நுழைந்த போது மைய மண்டபத்தில் மார்த்தாண்டவர்மனின் சடலம் கிடத்தப்பட்டிருந்தது அவனை கொன்ற படை வீரர்கள் அருகே நின்றிருந்தார்கள் பத்மாவதியும் தாவளி சகோதரிகளும் அழுது கொண்டிருந்தார்கள் அதை அவன் பார்த்தான் அவன் அதிர்ச்சி அடைந்தானா மகிழ்ச்சி அடைந்தானா பதிமூன்று அரங்கன் அழைக்கிறான்